வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊர்ஃபா என்ற இடத்தில் மூவாயிரம் ஆர்மேனியர்கள் ஓட்டோமான் படைகளினால் உயிருடன் எரிக்கப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு பாரிஸில் ஆல்பரட் நோபல் அவர்கள் நோபல் பரிசுக்கான திட்டத்தை அறிவித்து தனது சொத்துக்களை அப்பரிசுக்கான மூலதனமாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மொராக்கோவின் வடக்கு கரையை ஸ்பெயின் தனது நாட்டு பகுதியாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை ரத்மலானை விமான நிலையத்துக்கு முதலாவது விமானம் சென்னையிலிருந்து வந்து தரையிறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அணு ஆயுத சோதனைகளை நிறுத்தும்படி ஐக்கிய அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கின்னஸ் உலக சாதனை கின்னஸ் உலக சாதனை நூலை ஆரம்பித்து வைத்த ராஸ் மாக்வேட்டர் அவர்கள் ஐரிஷ் குடியரசு இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழப்போரில் இறந்த போராளிகளை நினைவுகூறும் முகமாக மாவீரர் தினம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்சின் ஏமியன்ஸ் நகரில் உலகின் முதலாவது மனித முகம் பொறுத்து சிகிச்சை வெற்றிகரமாக இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கனடாவில் பிரெஞ்சு மொழி பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் தனியான தேச இனம் என்ற அங்கீகாரத்தை கனடா நாட்டு நாடாளுமன்றம் வழங்கியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாஸ்கோவிற்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்குக்கும் இடையில் விரைவு ரயில் ஒன்றில் குண்டு வெடித்ததில் பேர் கொல்லப்பட்டு தொண்ணூற்றி பேர் காயமடைந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் மார்ஸ் இரண்டு விண்கலம் தனது துணை விண்கோல் ஒன்றை செவ்வாய்கோளில் இறக்கியது இது செவ்வாயில் மோதி செயலிழந்தது செவ்வாயில் இறங்கிய முதலாவது விண்கலம் இதுவாகும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஹபில் விண்வெளி தொலைநோக்கி மூலம் ஆஸ்ரிஸ் கோலில் ஆவியாக கூடிய நிலையில் ஹைட்ரஜன் மண்டலம் கண்டுபிடிக்கப்பட்டது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள கோல் ஒன்றில் வளிமண்டலம் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஆண்டர்ஸ் செல்சியஸ் ஸ்வீடன் வானியலாளர் இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு கணேஷ் வாசுதேவ மாவுலங்கர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆ பூவராகம் பிள்ளை தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹரிவன்சராய் பச்சன் இந்திய கவிஞர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பி வனஜாபாய் இந்திய சமூக செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ப்ரூஸ்லி அமெரிக்க சீன நடிகர் தற்காப்பு கலை நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மிருதுலா சின்ஹா இந்திய எழுத்தாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பப்பி லஹரி இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பால்ராஜ் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முதுநிலை தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு ரிசாத் பதியுதீன் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சத்யேந்திர துபே இந்திய பொறியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் தமிழக திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுரேஷ் ரெய்னா இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தி சதாசிவ்யர் ஈழத்து தமிழறிஞர் புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெப்டினன்ட் சங்கர் ஈழப் போராட்டத்தில் இறந்த விடுதலை புலிகளின் முதல் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கே ஏ சுப்பிரமணியம் இலங்கை இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஹரிவன்சராய் பச்சன் இந்திய கவிஞர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சத்யேந்திர துபே இந்திய பொறியாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வி பி இந்திய பிரதமர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எஸ் ஜேசுரத்தினம் இலங்கை வானொலி மேடை நாடக நடிகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிலிப் ஹியூக்ஸ் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளின் சிறப்புகள் தமிழ் இழத்தில் மாவீரர் தினம் என்று ஸ்பெயின் நாட்டில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே